கிளம்பிய ஒயிட் பேர்டு என்கின்ற விமானமும் அவர்களும் பாதிவளியில் காணாமல் போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் ஹரிஜன் மக்களின் நலனுக்காக இருபத்தி ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது ஜெர்மன் படைகள் நிபந்தனையின்றி சரணடைந்தார்கள்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 சுவாமி சின்மயானந்தா இந்திய ஆன்மீகவாதி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஹோர்விட்ஸ் மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற அமெரிக்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு மு நல்ல தம்பி புலவர் இந்நாளின் சிறப்புகள் ஐரோப்பா வெற்றி நாள் தென்கொரியா பெற்றோர் நாள் மற்றும் உலக செஞ்சிலுவை தினம் என்று